கணிசுக்குரிய மேலான உலமாக்களே பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹுக்கு சுபானு செஞ்ச மகத்தான கிருபை உன்னதமான மஜிலிசல அல்லாக பார்த்து சந்தோஷப்படக்கூடிய இடத்துல அமர வச்சிருக்கான் இல்லா பில்லாக அழிஞ்சு தான் நல்லதும் அல்லாஹ நாடாம நடக்காது பாவமும் அல்லாஹ நாடாம நடக்கார் அல்லாஹ நாடினவர்களை கொண்டு நல்லதை செய்ய வைப்பான் அல்லாஹ நாடினவர்களை கொண்டு கெட்டதை செய்ய வைப்பான் எங்களை கொண்டு நல்லதை அன்பு வச்சிருக்கான்னு எவ்வளவு பெரிய பாத்தியம் உலகத்துல காதான ஒரு மனிதன் எங்க மேல அன்பு வச்சு எவ்வளவு சந்தோஷப்படும் உலகத்தை படைத்து பராமரித்து போஷித்து ஆட்டி உருட்டி அடக்கியாலும் அல்லா மேல பாசப்படும் சாதாரணமான விஷயம் இல்லை ரொம்ப சந்தோஷப்படும் அல்லாஹ் சொல்லி தடுக்கிறான் பலம்மா நசுமா இன்னொரு ஆயிரத்தான் வல்லு கல்லது மறந்து கூட்டத்தில் ஆகிறாய் அல்லாஹ் புத்தி சொல்லிதான் நீங்கிறவன் அல்லாஹ பத்தி பேசுறதில்லை அல்லாஹுடைய யாபகம் இல்ல அல்லாவுடைய சிந்தனை இல்ல இப்படி நீங்க ஆகிறவா அல்லாவுடைய யாபகம் அல்லாஹுடைய பேச்சு அல்லாஹுடைய சிந்தனை அவ்வளவு முக்கியம் சாப்பாடு இருக்குதே அது உடம்புக்கு நம்ம அல்லாஹை பத்தி பேசுறது அல்லாஹாபடுத்துறது அல்லாஹுடைய ஜிகிர் இருக்குதே இது உயிருக்கு சாப்பாடு யார் அதிகமாக அல்லாஹோ பேசுவாங்களோ அல்லாஹாபகம் செய்வாங்களோ காயாக ஆகுவாங்களோ வயசு போனாலும் கண்ணு பார்வோ மங்காது காது கேட்கிறது அதை இளமையில் எப்படி கேட்டாரோ அவர்தான் கேட்பாரு முதுகு கூணாது நரம்பு தளர்ச்சி உண்டாகாது வயது போனா என்னென்ன விலகினம் வரமோ ஒன்றும் வராது ஏன்னா இவர் ஒரிஜினல் சாப்பாடு சாப்பிட்ருக்காரு இந்த கிழங்கு பருப்பு வட்டக்காய் அதை திண்டு திண்டு அது சாப்பிடுறது உடம்புக்கு உயிருக்கு சாப்பாடுதான் அல்லாவுடைய யாபகம் நிறைவேத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிறது இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே அல்லா புசுகான் நபியை பார்த்து சொல்கிறான் யா யுகன் நவி ஓ நவியே இங்க சாகிதன் அனுப்பி இருக்கிறோம் முபஷிர அனுப்பி இருக்கிறோம் நதீரா எச்சரிக்கை செய்வராக இருக்கிறோம் எப்படி ஆக்கியிருக்கா அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய தாயாக உங்களை ஆக்கியிருக்கிறோம் நபிக்கு அல்லாஹ கொடுக்கிற பட்டம் நபியுடைய வேலை என்ன அதுவும் இல்லல்லா அல்லாஹின் பக்கம் அழைக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே உலகத்தில் நம்மை எதுவுமாக ஆகிறது லேசி தாயி ஆகிறது கஷ்டம் வேற எதுவுமால ஆகலாம் டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் லோயர் ஆகலாம் ஆபீஸ் ஆகலாம் ஆலி ஆகலாம் ஏன்னா ஆபீஸ் ஆகிறது என்ன வருஷம் மூணு வருஷம் ஆயிரும் தில ஒன்றரை வருஷத்துல முடிச்சுக்குவாங்க ஆலயமாக ஏழு வருஷம் எதுவும் ஆகலாம் ஆனால் தாயி ஆகிறது கஷ்டம் ஏன்னா ஷைபான் எதுவும் ஆக விடுவான் தாயியாக விடுமாட்டான் தெரியுமா ஆயம் ஆனா சைத்தான் தாயிக்கு பயம் தாயி ஆபி பயம் சைத்தானுக்கு ஆனால் ஷைத்தான் யாருக்கு பயம் தாயிக்கு பயம் இப்படியான தாயிகள் உண்டாகிறதுக்கு சைத்தான் விடுவானா கண்ணியத்துக்குரியவர்களை தாவத்துக்கு கொடுக்கிறது பாங்கு பாங்கு வந்து தாவத்து பாங்க சொல்றின் அவர் தாய் அல்லாஹின் பக்கம் அல்லாஹின் பக்கம் வாங்க அழைக்கிறார் இந்த பாங்கு சத்தான் எப்படி ஓடுறான் ஹதீஸ்ல வருது கால் பின்னுக்கு படுது பாங்கு சத்தம் கேட்காத தூரம் ஓடுகிறான் தாவத்துடைய வார்த்தை அவனால கேட்கல ஓடுறான் அவ்வளவு வேகம் பின்னுக்கு காத்து போகுமா ஹதீஸ்ல வருது பின்னுக்கு காத்து போறாலும் வேகம் ஓடுவான் பயம் ஓடு அதே நேரத்தில் கட்டியாச்சு சொல்லுங்க இது இபாதத் இப்ப பயம் சைத்தான் வந்துருவானா கெடுத்துருவானா என்ன குசுமா உலகில்லா போயிருமா சுஜிதல பயம் ஆவி சைதானுக்கு பயம் சுஜிதல கெடுத்துருவானா நிலையிலும் செய்யும் போது சைத்தான் வந்துருவான் தாவத்துக்கு சைதான் ஓடுகிறான் அதனால யாரெல்லாம் தாரியான ஆடுறாங்களோ அவங்க சைத்தானுக்கு பயப்படுறது இல்லை மனித ரூபத்தில் வந்த சைத்தானும் சரி உலகத்துல அல்லாள் பதவி அந்த சைத்தானா இருந்தாலும் சரி சைத்தாம்பாள ரூபத்தில் புஷ்ஷின் ரூபத்தில் வருவான் ஷெரோன ரூபத்தில் வருவான் பிரச்சனை நம்ம பயப்படுறது இல்லை யாரு இன்னைக்கு யாராவது தந்ததா ஒரு தாரி அல்லாஹின் பக்கம் அவன் அல்லா அவரை யாருக்கும் பயப்பட மாட்டான் ஒரு பெதாக இருந்தா நான் ஒரு நேத்து கடை வச்சேன் செய்யலாமே கேட்டான் கேட்டாங்க என்ன நேத்து கடை வச்சே இல்ல நாயிருமே அடிச்சு உங்க முன்னாள் வயிற்றுகளை படிக்க நான் நேத்து கடை வச்சேன் நபிக்கு தர்மசங்கடமா போச்சுடா இந்த நேரத்துல போய் வெச்சிருக்கறாலே இவ்ளோ நல்ல நேரத்துக்கு இல்ல ஆயிஷா ரதியல்லாஹு தஆல அன்னை சொல்றாங்க யா ரசூலுல்லாஹி தல்லாஹி அலைஹி வஸலாம் நீங்க இந்த யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சிட்டு வந்துட்டா நான் காபத்துல்லாஹு உள்ளுக்கு ரென்றகாத் தொழுகை நேத்துக்கடாய் வெச்சேன் தொழுகோவானாயமே அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அந்த ஹதீம் என்ற ஏழைக்குள்ள தொழு அது காபத்துல்லாஹு உள்ளுக்கு தொழுகிறது சமூனா அப்ப தஸ்பீனா ரகாத் நம்பர் 2 தஜ்ஜத் இப்படி நியத்து வைக்கலாம் இன்னமா என்னவெச்சா தப்பு அடிச்சி போய் தொழிக்கணும் தப்புல ஒரு பக்கம் திறந்திருந்தா மத்த பக்கம் மூடி இருக்குது அது அடிக்கலாம் ரெண்டு பக்கமும் மூடி இருக்குல்ல அது அடிக்க முடியாது அப்ப நம்பி சொன்னாங்க நேத்து கண வச்சுட்டேன் மேல கடமை அடினாங்க அவன் வால்ல டஃப் அடிச்சு பைத்து படிச்சுருக்கான் அப்போ பக்கம் சித்திக்கிறதை எல்லாம் வந்தாங்க அவன் நிப்பாற்றமா தெரியல வால்ல அடிக்கிறான் பெரும் வந்தாங்க அழிவதி எல்லாம் ஊத்தாலானு அப்பவும் பால் அடிச்சிருக்கிறான் பெரும் உஸ்மாதி எல்லாம் வந்தாங்க அப்பவும் பால் அடிச்சிருக்கா முடியாத மாதிரி தெரியல உமர்வதி எல்லாம் ஊத்தாலாம் உமர்லாம் உத்தாலான்னு வந்தவுடன் என்ன செஞ்சா ஒட்டுமே தெரியாத மாதிரி பயந்து கம அதை வச்சு அப்படியே உட்காந்துருந்தேன் இன்னொரு கீழே வச்சு மேல உட்காந்துட்டு சும்மா இருக்கிறான் அவங்க சிரிச்சுட்டா சொன்னாங்க போற பாதையில கூட சேதான் வர மாட்டான் உனக்கு முன்னால தமாஷோ கேளியோ தேவையில்லாத விஷயமோ ஒன்றுமே நடக்காது நீ இந்த தெருவுல போற போறான் பயம் அல்லாஹுக்கு தான் பயம் யாருக்கும் பயப்படலை பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அல்லாஹ் யாரு ஈமானை படிக்கிறதுக்கு தாயான ஆகுறதுக்கு முன்னு போவாரோ அவளை மதத்தான தர்பியத்தை கொடுப்பான் அவதத்தை கொண்டு செய்வான் சொல்ல சொல்லும் அவருடைய கவலையும் என்ன எல்லாத்தையும் தாயி ஆக்கிரும் இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் பார்த்தா அந்த சிந்தனையில பேசினா அந்த சிந்தனை ாலும்புத்தான் போய் தண்ணி இருந்தா தேடி இல்லாம போனா தேடி பார்த்தா தண்ணி இல்ல ரொம்ப போயிட்டாங்க ஒரு ஒத்தகத்தில் வார நாலு பக்கமும் தண்ணி நிறைஞ்சு தண்ணி துரத்திகளை எடுத்துக்கிட்டு வரேன் வலி இல்லாதான்னு கேட்டான் நான் தாயே தண்ணி எங்கேயாவது எடுத்துருவாருன்னு கேட்டான் அல்லது தண்ணி இருக்கிற எவ்வளவுன்னு கேட்டான் அந்த அம்மா போனா நேத்து இந்த நேரம் நான் அந்த இடத்துல நேத்து இந்த நேரம் நான் அந்த இடத்துல எந்த இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல அப்படின்னா ஒரு நாள் தூரம் டைம் இல்ல இல்லையா டைம் இருந்தா போயிருப்பாங்க ஒரு பத்து மணி நேரம் போய் ஒண்ணுமில்லை நேத்து இந்த நேரம் நான் அந்த இடத்துல இருந்தான் விவரமான பொ அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க நபி கைய வச்சிருக்க நபியுடைய கையில தண்ணிய ஊத்துறாங்க கையில படுற தண்ணி வேற கீழே விழுற தண்ணி வேற ஒரு துரத்தையும் நிறைஞ்சிருச்சு எல்லா சாமான்களும் நிறைஞ்சிருச்சு பாத்திரமும் நிறைஞ்சிருச்சு எல்லாம் போதுமா இப்படிங்கிற தண்ணி நிறைய இருக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த பொம்பளை சொன்னாலா ஒன்னும் இவரு நபியா இருக்கும் அல்லது சூனியகானா இருக்கும் முடியல தண்ணி அப்போ சொன்னால சஹாபிகளே சில நாட்களுக்கு பின்னால் ஒரு ஏரியாவுக்கு போனாங்க அந்த ஏரியாவை என்ன செஞ்சாங்க இஸ்லாதுக்கு அழைச்சாங்க யுத்தம் செய்யும் நிலம உண்டாச்சி யுத்தம் செஞ்சாங்க கேட்டு கேட்டு யுத்தம் செஞ்சாங்க என்ன பெரு இது என்ன கிராமம் இதை என்ன குடும்பம் அவெல்லாம் யுத்தம் செய்யும் பொழுது எல்லா காப்புகளும் பயந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பெண் இருக்கிற அந்த ஊரை கேட்டவுடனே சூசல்லா சொன்னா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அமாம் நாயகமே ஒரு தரவை தண்ணி தந்தாலே அந்த ஊருக்கு நான் அபதிமதித்து விட்டேன் யார் போக கூடாது யாரையும் தாக்க கூடாது ஆளு பயந்து பெண்கள் பயந்து சின்ன பிள்ளைகள்லாம் பயந்து எப்ப தாக்குவாங்களோக்கு வருவாங்களோ எந்த தாக்குதலும் விளங்கு கொடுத்திருக்கிறான் நான் தண்ணி கொடுத்ததினால உள்ளே வரக்கூடாது தாக்க கூடாது வந்த சந்தோஷத்துக்கு எப்படிப்பட்ட மனிதர் அது ஏத சொட்டு தண்ணி கூட முடியல அது மட்டும் இல்லை ஹதியாவும் தந்தாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு என்னுடைய ஊரை அந்த தண்ணி கொடுத்தால்தான் உண்மையிலேயே மிகப்பெரிய மனிதன் தான் சூரியக்காரன் வைக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரையும் கூப்பிட்டு தாவத்து கொடுத்தாலும் நினைக்காதீங்க உங்களுக்கு பயந்தோ அல்ல வேற ஒரு காரணத்துக்காக வரல என்று வராத காரணம் என்ன இந்த விஷயம் தான் செய்தியேசம் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதனுடைய கையை பிடிச்சி இஸ்லாத்துக்கு வர்றதை தவிர வேற எந்த நன்றி உபகாரமும் எங்களால் செய்ய முடியாது வால்மை எல்லாம் போந்த தாய் முழு ஊரில் மறைத்துக் கொண்டு வந்து நபியுடைய கையை பிடித்து அழகினுடைய கவலை தாயாக பெண்ணாக தாவத்துக்கு நம்ம மட்டும் அமல் செய்வதில்லை நம்ம மட்டும் இன்பவம் அடையதில்லை நாம் பெற்ற இன்பகம் இவ்வையகம் அடையவேண்டும் எல்லாம் எல்லாத்தையும் கவலை அதுதான் அல்லாவுடைய அதுதான் அல்லி மாதமும் இல்லை இல்லையா பத்தி பேச பேச வல்லமை உள்ள வல்லமையை பேசாமருடைய மகளுக்கூடிய வல்லமையை உள்ள கல்வளுக்கு அரிசி அமெரிக்காவையும் இஸ்ரா அணுகுண்டை போய்விட்டோம் இல்லை சோதர்களும் நோய் கொடுக்கறது சோத்தை குடுக்கறது லாபம் நஷ்டம் இன்கம் தூம் எல்லாமே கொஞ்சம் மக்கி போன ஒரு எலும்பு துண்டு எடுத்துட்டு வந்து இப்படியே செஞ்சு ஊதினானா ஒருத்தரை செத்துட்டாரு அவரை பத்த வச்சாச்சு அவட உடம்புல இருக்கிற எலும்பு அது பத்தி பிடிச்சி ரொம்ப இதாயிருச்சு அதுல ஒரு துண்டு எடுத்துட்டு வந்து நபீரத்துல இப்படி செஞ்சு ஊதி முகமதே சொல்லல்லா அலை உங்க அல்ல என்ன இதையும் இழுப்பாட்டுவானா கிராமத்துல அப்படின்னு கேட்டான் உதாரணம் சொல்லி கேட்கறான் உதாரணம் சொல்லி கேட்கிறான் என்ன இதையும் நாயகமே அவனை படைச்சத மறந்து அவன் எங்களுக்கு உதாரணம் காட்டுறானா கேட்கிறான் உக்கி மக்கி போன இந்த எலும்பை மத எழுப்பாட்டுவானா இந்த அவன் கேட்கறானா முதல் அவன் யாருன்னு அவங்க சிந்திக்க சொல்லுங்க நாங்க யாருங்க நம்ம ஆரம்பத்துல இருபது வருஷத்துக்கு முந்தை எங்க இருந்தோம் அம்பது வருஷத்துக்கு முந்தை இருந்தோம் அதுக்கு முந்தை எங்க இருந்தோம் இல்லாத நீ என்ன எந்த பொருள் என்று சொல்ல முடியாது மனத்துல இருந்தமா அரசியல இருந்தமா நாவில இருந்தமா எங்க இருந்தோம் நாங்க அல்லாஹ் ஒன்றுமே இல்லாமல் நீங்க உற்பத்தி செய்தான் கண்ணீட்டுக்குரியவர்களே சந்தேகம் அல்லா தாங்க மாட்டான்னு வந்து அல்லாஹுக்கு பிடிக்க அது நபியா இருந்தாலும் சரி நபியா இருந்தாலும் சரி அல்லாஹ் உடனே பிடிச்சிருவான் உதை அலி உதை அலித்து போராங்குடைய தோட்டத்தை பாக்கிறதுக்கு லுஹாவுடைய நேரம் என்ன செய்யலாம் ஓலை குடிசு மக்கி போயிருக்குது ஊர்ல ஒரு செவத்தில் சாஞ்சுகிட்டு என்ன செஞ்சாங்க கொண்டு போயிருந்தாங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி பிற அவரை கழுவையை கட்டி வச்சிருந்தாங்க அப்படியே சாஞ்சி அவங்க ரொட்டியை துண்டு துண்டாங்க பிச்சு போட்டாங்க அதுல தண்ணியில போட்டாங்க போட்டு யோசிக்கிறாங்க மக்கி போயிருக்கிறேன் இப்படி எல்லாம் இல்லாம இருக்கிறேன் அல்ல எப்படி எழுப்பாட்டுவான் இங்க மவுத்தா போன ஆக்கலை எப்படி எழுப்பாட்டுவாங்க இது அல்லாவுக்கு பிடிக்காது யாராக இருந்தாலும் சரி ஏற மத்த விஷயம் வேற ஆனா இமாண்ட பிரச்சனை சகோதரர்களே நம்முடைய உள்ளத்தில் எத்தீன் வந்துடும் தகவறையும் செய்கிற அல்ல எப்படி காற்றை வீச செய்வது யாரு யாருங்க அல்லா என்றாலும் அவர் வருதா இல்லை உள்ளத்தில் வருதா காற்றை வீச செய்வது அல்லா உறுதியா சொல்றோம் வருதா என்றாலும் நான் ஒரு தப்போ வருதா இல்ல சூரியனை கொண்டு வருவது அல்லாஹ் என்றாலும் அப்படி சொல்றா நூத்து அல்லது இரவு அல்லாஹ் தான் மழையை வேலைப்பது அல்லாஹாலும் அவர் வருதா இல்ல சாப்பாடு கொடுக்கிறது அல்ல என்றாலும் அது என்ன என்றாலும் எப்படி சூரியனை கொண்டு வர சூரியனுக்கும் சம்மந்தமே இல்லையா அதே போலதான் சாப்பாடும் அல்லாஹான் காற்று சூரியன் மழை அதே போல விவசாயம் இதையெல்லாம் எப்படி நூத்துக்கு நூறு அல்லமோ அதே போல விஷயத்திலையும் ஒமானின் தாபத்தின் சாப்பாடு கொடுக்கிறது யாராலும் கொடுக்க முடியாது தெரியுமா ஒண்ணுமே இல்லை இருந்தாலும் இவருக்கு சாப்பாடு பட்டையை போட்டு வித்துறாங்க என்றாலும்ார்த்தளும் இந்த வார்த்தை கதவை திறக்கும் அல்லா சுபிசலாத்துக்கு சந்தேகம் வந்துருச்சா நூறு யாரை அல்லா எப்படி உயிரிழப்பான் ரபுக்கு பெரிய காரியமா ரெண்டு சந்தேகம் வந்துருச்சு ஒரு நபி அல்லாஹ் படித்து கொடுக்கிறான் நூறு வருஷம் மூத்தா போன எல்லாம் உடம்பு எல்லாம் கராப் ஒன்றும் இல்ல நூறு வருஷம்னா ஒன்றும் இல்லை ஒரு மலாயிக்க போறோம் முதலாவது மூலைய படைக்கிறார் மூலைய அதுக்கு கண்ண திறந்து விடுற மூளை யோசிக்கிட்டு கண்ணு பாக்குது யாருட வெவ்வேறு அலுத்தராத்திர மக்கி போன எலும்பெல்லாம் உறுதியாகுது நூறு வருஷமா இருக்குது கண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு சிந்திக்குது மாமிசம் எல்லாம் அதுக்குள்ள கிட்னி இருக்குதா இல்லையா தோல் வந்து மூடுது பிறகு அதுக்கு மேல முடியெல்லாம் வருது ஒரு மலாய்கே எவ்வளவு நாள் தூங்கி எவ்வளவு நாள் தூங்கிருப்பீங்க பார்க்கிறாங்க நேரம் அசரு நேரம் தூங்கினேன் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் நேரம் நீங்க நூறு வருஷம் தூங்கி சந்தேகமா இருக்குதே ஏன்னா சாப்பாடு பார்க்கறாங்க பிச்சு போட்ட ரொட்டி தண்ணியில ஊர் இல்லை நூறு வருஷம் பிச்சு போட்ட ரொட்டி துண்டு அப்படியே தண்ணி குடிய அப்படியே இருக்குது சந்தேகம் கூடிருச்சு நூறு வருஷமா ரொட்டி துண்டு ஊறாம இருக்கான் இப்ப சந்தேகம் வந்துருச்சு அந்த சொன்னூர் இல்ல ஹிமாரிக் அப்ப ஒரு கதையை பாருங்க கழுத அந்த எலும்பு கூடு மட்டும் அப்படியே இருக்குது கழுதையை பார்த்தோன்ன எலும்பு எல்லாம் ஸ்ட்ராங் பிறகு கதை வந்து பிறகு வந்து தோளால மூடிப்படுது பிறகு தோளால மூடிபடுது பிறகு உயிர் வருது அந்த கழுதை கத்திச்சாம் கேம தொண்டு என்ன உயிர் வந்த அலை உறுதியாகசை வல்லமையில் சந்தேகப்பட்டேன் என்ன செய்றியல வீடத்தரிய எல்லாம் அடையாளம் மாறி கதவை இருபது வயது ஒரு கிழவி யாருன்னு கேட்டான் கண்ணு ரெண்டு இல்லை காப்பாணி நான் ஹுசை வந்திருக்கிறேன் அப்படின்னா உதிர வைக்கிறான் போய் சொல்லாத அவர் தான் எப்பயோ போயிட்டு அவர் எங்கமும் ஆயிருப்பாரு உண்மையிலே உசை அலிசலாம் வந்துருக்க அப்படியா அப்ப நான் விஷயம் சொல்றேன் நீ உசை அலிசான் அப்படின்னு யாருலாம் உடனே கண்ணு வெளிச்ச வந்துருச்சு வல்ல சந்தூத்தி இருபது வயசு நீ யாரு நீங்க போகும்போது நான் வீட்டுல இருந்து அடிமை இருபது வயசு நூத்தி இருபது ஆயிடுச்சு உதய நாற்பது உதய வயசுல கூட்டோடு போக்குற நாற்பது வயசு இந்த அடிமை பெண்ணுக்கு இருபது வந்துருக்கா நாற்பது இருபது வயசு அவளுக்கு நூத்தி இருபது சொன்னாலாம் நான் இந்த செய்தியை ஊர்ல பேர் சொல்லணும் எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் போய் சொல்லணும் அப்படியே ஓடி போனாலும் பதா இருக்கு இவங்க அங்க போன அவரு வயதான கூட்டம் ஒண்ணு உட்காந்துட்டு இருக்கு வயசு போன கூட்டம் ஒன்று அது நூத்தி பதினெட்டு வயதுள்ள ஒரு வயதான உட்கார்ந்து இருந்தார் நூத்தி பதினெட்டு வயது இந்த அம்மா போய் சொன்னாலாம் மகனே உட்பா வந்திருக்காரு மகன் நூத்தி பதினெட்டு வயசு நாற்பது வயசு என்ன சொல்றீங்க பாப்பா பொடிய மாச்சரியமான குடும்பம் என்னால அப்படியா நான் நம்பனுமாக இருந்தா இந்த வாப்பாட முதுகுல ஒரு அடையாளம் இருந்துச்சு அதை உசைர் அலிஸ்லாத்து ஜுப்பாவை கலட்டி காட்டினாங்க பின்னுக்கு அந்த அடையாளம் இருந்துச்சு அல்லா உண்மையில சத்தியமாக என்னுடைய தந்தை உசைர் கட்டி குடிச்சாலு தான் எத்தனை வயசு நாப்பது மகளுக்கு நூத்தி பதினெட்டு இவங்க மகனுக்கு பதினெட்டு வயசு ஊர் மக்கள் அளித்த இருபது வேற யாருக்கும் பாருமில்லை அவர் ஓடி காட்டணும் அது மட்டும் இல்லை உண்மையான தௌராட்டை புதைச்சி வச்சிருக்காங்க அந்த இடம் உதயருக்கு தான் தெரியும் அதையும் அவர் உண்மையில மறந்துருச்சு நட்சத்திரங்கள் வந்தது உள்ளத்தை உடனே சகோதர ஆச்சரியமான குடும்பம் இது பாப்பாவுக்கு நாற்பது வயது பிள்ளைக்கு நூத்தி பதினெட்டு வயது கண்டித்து இல்லை ஏன் பொஞ்சாதிக்கு நான் வந்து கணவனை ரப்பங்களுக்கு ரப்பான் இதுதான் அங்க சொல்லி கொடுக்கிறது என்னது பசு பால் தரும் பசுவா பால் கிடைக்குது பசுக்கும் பாலுக்கும் சம்மதமே இல்லை தாயும் தந்தையும் முன்னணி தெய்வம் சின்ன வயசுல பூக்குற அவட உமா பாப்பா தான் தெய்வம் சாரி பூஞ்சாதிக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் சரி நல்ல பசுந்து அவங்க தெய்வமேன்றான் இந்த மாப்பிள்ளை இல்லாட்டி போச்சு சரி மாப்பிளை தொழில் கொடுக்குற செய்யும் தொழிலே தெய்வம் நல்லா என்ன பல தாயின் தந்தை முன்னிலைய ஒரு பிள்ளைங்க சொல்லி கொடுத்தாச்சு பூஜாதிக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் தொழில் கணவனுக்கு செய்யும் தொழில தெய்வம் சொல்லி கொடுத்தாச்சு என்ன வேலை அல்லாத செய்யற தெய்வம் இல்ல கணவன் கண் கண்ட தெய்வம் இல்ல பிள்ளைங்களுக்கு காப்பாற்ற ரத்து அல்ல இவனை பத்தி பேசுற தாய் அல்ல எவ்வளவு சந்தோஷப்படுவான் சுபான் எவ்வளவு சந்தோஷப்படுவான் எவ்வளவு பெரிய கூடி அல்ல கொடுப்பான் பெரிய யாருக்கும் அந்த கூடி இல்ல அல்லி பேசுற தாயிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலியத்தையும் தாயி மௌத்தாயித்தான் அல்லாஹோ அக்பர் மலாய்க்கு அன்னவார் குளிச்சு கொண்டிருக்கிறான் சரியாக குளிக்கல ஏழாம் தொத்தன் கேக்குது காலத்துல பயன் வாழ்ந்த இஸ்லாத்துக்கு தேவை இருக்குது குளிக்க கூட இல்லை ஓடி வாறாங்க யுத்தத்தில் கலந்து கொள்றாங்க அவர்களை குழுப்பான் மலாய்கத்துமார்கள் இன்னும் சொல்ல போனா எங்களை தூக்கி கொண்டு போக தேவையில்லா மலாய்க்கத்துமார்களை கொண்டு ஜ தூக்கி கொண்டு போய் நல்ல இடக்கம் செய்யப்பான் சாதிபு மாதிரி எல்லாத்தே இரத்தம் வந்து இருக்குது ரத்தின் நின்று அப்படியுமா ரத்தம் வந்து கொண்டு இருக்குது நபி எவ்வளவு இறக்கும் அவங்களோட மசிது நபதிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கூடார மாடிச்சு அவங்க வச்சுக்கிட்டாங்க அடிக்கடி போய் பார்க்க மிகப்பெரிய ஒரு சகாபி மதீனாவுடைய தலைவர் பாடுபாடாம விளங்காது வராம விளங்காது மிகப்பெரிய சகாபி மிகப்பெரிய சகா ரொம்ப இறக்கும் இதற்கு பிறகு யுத்தம் இல்லைன்னா என்னை மூத்தாக்கிறார் யுத்தம் இருக்கு வாழ்வதும் சாவதும் தீனுக்காக ஐமானுக்கா சுபகான தோட்டம் துறவோ அல்லது பெரிய வாகனம் வாங்கிய ஒன்று யுத்தம் இருக்கா மூத்தாக்கிறார்கள் யுத்தம் இல்லைன்னா என்னை மூத்தாக்கிறேன் உள்ள வெடித்தது எல்லா படத்தில் போய் சேர்ந்துட்டான் அதற்கு பிறகு சரித்திரத்தில் எழுதுறாங்க அந்த கூடாரத்துக்கு வெளியே ரத்தம் ஓடி வந்து கதவை தாண்டி இரத்தம் வந்து உள்ள போய் பார்த்தா எல்லாத்தான தூக்கி கொண்டு போறாங்க எந்தும்மா சந்தூக மையத்தை பாரம் எந்த பாரமும் இல்லிகம் சொன்னாங்க அவங்க ஜனாசா தூக்கிட்டு போறாங்க நீங்க போங்க நபி அந்த ஜனாதாவுக்கு பெரும் வரலாறு நடன கால கீழே வைக்கிறதுக்கு இடம் இருக்கேன் தாயாக வாழ்ந்தான் தாயாக மரணித்தான் அல்லா ஜனாதாவுக்கு இது போக தேவையில்ல மலாய்கிறோம் தாயிகளை கொடுக்கிற அமலையும் கஷ்டப்பட்டு ஈமான எடுத்து அதற்குள்ள போடுறாங்க பிறகு அல்லாஹுடைய அரசி நடுங்கது பின்னாலே தூய் மரத்தில் மாட்டியிருந்தான் மொழி வந்து கேட்டானா சொல்லி ஒசல்லம் என்னை தொட்டும் இப்ப உங்களை பாதுகாக்கிறது யாரே நேருக்குதே ஒன்று சாதியெல்லாம் தூரத்தை தூங்குறாங்க முன்னால கையில வாழ் நடுஞ்சு அப்படியே வாழ்க்கையில் வந்துருச்சுக்குள்ளான்னு சொல்றதுல அர்த்தம் இல்லைக்குள்ளே நடுகுதா இல்லையா அப்படி இல்லன்னா துப்பாக்கி குண்ட வச்சுக்கிட்டு ஒன்னு நடக்காது ஒரு பட்டி காடான் நாட்டுக்கு வந்தான் டவுனு வந்து பார்த்தாங்களாம் பெரியாடா இருக்கு என்ன முதலாளி அது அது தம்பி துப்பாக்கி குண்டு அது அது என்னென்ன அதால யானையும் கொள்ளலாம் சிங்கத்தையும் கொள்ளலாம் திமிங்கிலத்தையும் கொள்ளலாம் மனுஷனையும் கொள்ளலாம் அப்படியே எனக்கு ஒரு காடு கொடுங்க அப்படின்னு பன்னெண்டு டசன் உள்ள காத்துட்டு போயிட்டான் ஊர்ல போயிட்டு எல்லாத்தையும் குடிக்கும் நல்லா சாமான்னு குழந்திருக்கேன் யானையை கொல்லும் சிங்கத்தை கொல்லும் நம்ம தொல்லை எலி தொல்லை முடிஞ்சு போச்சு விவசாயம் எலி பெரிய கஷ்டமும் முடிஞ்சு போச்சு சந்தோஷம் அவன் இங்க பாரு அடிச்சேன்னு வச்சுக்கோ யானையும் தாவமா எல்லாத்துக்கும் சந்தோஷம் இப்ப ராகு முடிச்சிருக்கிறாங்க எலிவோட காட்டு ஊர் மக்கள் எல்லாம் நாட்டாமல் பஞ்சாயத்து தலைவர் சந்தோஷமா இருக்கான் எலி போகுது அடிச்சா எலி திருமண பன்னெண்டாவே அடிச்சான் ஒரு எலி கூட ஒரு எலியிட முடி கூட கண்டறது சகோதரர்களே முதலாளி சொன்னது தப்பா இல்லை இவை செஞ்சது தப்பு அந்த துப்பாக்கி குண்ட துப்பாக்கிக்குள்ள போட்டு சுட்டு வார்த்தால் பிறகு என்னாகும் யானையும் சாவும் மனிதனும் சாவா திங்கமும் அடிக்கிற தலைக்கு வேறு போல போகவில்லை இப்ப நம்ம முன்னாள் துப்பாக்கி வச்சுக்கிட்டு மையம் நோக்கம் ஏன் அடிக்கோ அல்ல குண்டு இந்த அண்ணாவும் என்ன ஆகும் துப்பாக்கி நடுங்கி கீழே விழும் துப்பாக்கி நடுங்கோரை குண்டி போட்டு சுடுற இடம் வேற தொழுகிற போடுங்கிற போடுங்க ஈமாவிற்குள்ளே நோம்ப போடுங்க ஐமாவுக்குள்ளே எல்லா இவாத செய்துள்ள போற சுட்டுங்கும்பாய சொல்லை அவர் பாகிஸ்தான் மிகப்பெரிய முல்லா உமர சந்திப்பதற்கு காண வேண்டிய ஆயில வரக்க செய்யணும் அவருடைய அவரை பெரிய ஜமாத் போயிருக்கி இருக்கிற பன்னெண்டு கோடி மக்களுடைய தக்குவாவை எக்கையினை இரத்தை எடுத்து ஒரு தராத்தில போட்டு முல்லா உமருடைய எக்கையினை ஒரு தராத்துல போட்டா அது கருத்தால் தாங்க சாதாரணமான ஆக்களோட இல்லாத கையை வச்சிருக்கிறேன் சின்ன தஜால் கையை வச்சிருக்கானே ஆலம் தெரியாமல் இருநூறு பிளைட்டுக்கு மேல அடிச்சு ஒரு ஹெலிகாப்டர் வாகனத்தில் தொங்க போட்டிருக்க போட்டு எத்தனை லட்சக்கணக்கான தொன்ன போட்டு போட்டு ஒரு தாலிபான் இதுவரைக்கும் ஷகீராகல்ல பதினைஞ்சாயிரம் அரபிகள் மட்டும் இருக்கிறார்கள் ஈமான் வந்து விட்டால் ஈமனை சம்பாதித்து உள்ளே கொண்டு வந்து வைத்து விட்டால் தாயார் ஆகிவிட்டால் அல்லாஹுக்கு மட்டும் தான் பயப்படுவான் உலகத்திலே எல்லாத்தையும் அவனுக்கு பயப்படும் பயந்ததை போல எல்லா நாட்டு மக்களும் யார் இந்த உமர் யார் அப்பா இந்த உமர் உலகத்தையே கலக்கிறாரே மனிதன் பார்த்துட்டு வருவோம் மத உடல் அமீர் மோமினி ஜனாதிபதி உமர் எங்க உலகமே நடுவிதப்பா மனுஷன் யாரே அடிய கைய தலகியாக வச்சு படுத்துக் கொண்டிருக்க இந்த மாமனிதனை பயப்படுது ஆலை எங்க உட்கார்ந்து இருக்கிற புட்டுவோம் ஒன்றும் இல்லை அவரை ஆசனம் அவரை ஆடை அவரையுட்டுவம் சிம்மாசனம் வீட்டு போல மருத்துவ கொஞ்ச நேரம் பாட்டு இருக்கிறாங்க ஓமரதி எல்லாத்தனை எழுமினாங்க காஞ்ச ரொட்டி எடுத்து தண்ணியில் ஊற வைக்கிறாங்க சாப்பிடுறாங்க தாயாக ஆகிவிட்டால் மற்றவர்களையும் ஈமான் உள்ளவர்களான வால உயர்த்தி செய்துவிட்டால் அல்ல அவர்களுக்கு கோயில்களே சாதாரணமானது அப்படிதான்பிதான் கூடாது குருவான் ஓதுரை குருவான் இருபது குருவான் சொல்லுவாது வெளியே போயிடாத நீ சொல்லிட்டு பத்து பேர் குருவான் உருவாயிருவான் அப்படி இல்லை நீ மட்டும் தப்பி சொல்லுறாரு ஒரு நாள் தகச்சு அல்லாட்ட அழுவா சைதான் பாருங்க அந்த நேரத்தில் பெரியாட காலை சூப்பிட்டான் அமெரிக்கா போட்டு அதே மாதிரி பேசினேன் அவன் புறம் பேசினேன் காலையில் நீங்க நல்ல வேலை செய்வீங்களா இதே மாதிரி தஜயா அதே சும்மா நேத்து நான் தூக்க வைத்துட்டேன் எல்லா பாவத்தையும் வேணாம் எழுப்பி தொழுப்பாங்க நேத்துனா தெரியாம விளாண்டி நல்ல மனிதன் பள்ளியில தூங்குறது ஒரு மணி தக்கு எழுப்பி இன்னும் சரியான சந்தோஷம் அலமது இல்ல செய்வீங்களா நீ பள்ளி உள்ளேத்தான் தூங்கிட்டு இருக்கே சேவரப்பா நீளியிருக்கா அடப்பாவி நான் இருக்க ஆமா செஞ்சு நல்லதா அத மாதிரி வெளியேற மாட்டிக்கிறாங்க கொண்டு வந்து உள்ளத்தில் வைக்க வேண்டிய ஒரு பொருள் தானா வராது சும்மா வராது சும்மா அல்லாஹ குடுக்காக இருந்திருந்தால் தாயாக முடிவரா குளிப்பாடு அல்லாஹ் குளிப்பாட்டுவார் போய் பேசுறவன் கோலையா அவருக்கு அந்த தங்கி சாப்பிட்டு அதுக்கு கூலி எல்லாரும் யாரு சோப்பை கண்டுபிடிச்சி நம்ம சோப்பை முழு சிலவன்ல போயிட்டு அறிமுகப்படுத்துறோம் அவனுக்கு இவ சலுகை அந்த சோப்பை கரைந்து போன சோப்பை அறிமுகப்படுத்துவதற்கு இவ்வளவு அந்த கம்பெனி உலகத்தை படைத்து பராமரிக்கிறானே சிறாவனை அழித்தானே நம்ருதை அழித்தானே காரூனை அழித்தானே புஷ்ஷை அழிப்பானே அந்த பத்தி நாம போய் பேசினா அல்ல எவ்வளவு சலுகை செய்வான் அல்ல எவ்வளவு நம்ம உயிருக்கு மேலான தலைவர் ஹுபைபு ரூ கவலை என்ன அஜித் கடைசி நேரம் எனக்கு உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி ரசூல் இல்லாஹி சலே சிலாத்தை எத்தி வைக்க யாருமே கிடைக்கலையா என்ன சலாத்தனை எத்தி வச்சது எனக்கு ஒரு தாய் அவனுக்கு அண்ணா உடைய பொருத்தம் பொருத்தம் போலும் இதுதான் நோக்கம் அல்லாஹ் வகையின் மூலமாக தெரிவித்தான் வலைக்கும் அஸ்லாம் யாசுபேன் குவை இருக்கிற குபை உங்களை யார் இருக்கிற குபை மேடையில் இருந்து கலத்துறது தொங்கிட்டு இருக்கிறாங்க கோவை ரெண்டு கீழே வைக்கல குளிப்பாட்ட கப்பந்தும் நாலு நாள் அஞ்சு நாள் நாள் ஏழு நாள் ஆயிருக்கு உருவாகல சகாதிகள் உடனே துபைரது எல்லாத்தான் எழுதினா நாயகமே உங்க கவலை இதுதானா அனுமதித்தாங்க நாயகம் நான் செய்யறேன் வேகமாக போய் போய் போய் அந்த இடத்தை அடை போய் பார்க்கிறாங்க ரெண்டு பேரும் சுத்தி காப்பீடு தொங்கிட்டு இருக்கிறாங்க சரியான கவலை தன்னுடைய தோலன் தூக்கிற என்ன சந்தோஷமா எவ்வளவு கவலைப்பட்டுவாங்க ரெண்டு பேரும் மசூரா பண்ண சொல்றாங்க நெத்ததாதே சுபீரதான் நீங்க நான் போறேன் போய் எப்படியாவது முயற்சி பண்ணி நபியுடைய கண்ணை வைத்து நாட்டு வீர சிங்கக்கள் சிங்கத்தில் ஒரு சிங்கம் வந்தாங்க என்று தெரியாது பெரிய ஒரு காரியம் இல்லை காப்பீர்கள் காதல் கூட இல்லை என்ன அழுத்த நாலா புறங்களிலும் காப்பீர்கள் சூழ்ந்திருக்க நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூல் இல்லாய் செல்லல்லா உலக செல்லத்தை ஹிஜரத் அனுப்பினானே அந்த ரப்பூக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை அவருக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை கண்ணை அவருக்கு பார்வை கொடுத்ததெல்லாம் கண்ணிருந்தால் போதாது அல்ல அவரை நாட்டும் இல்லன்னா அந்த கண்ணை கூட பார்க்க முடியாது சொல்றங்கின் உடம்பை பிடித்தனோ அதிகமாச்சு ஒரு மையத்தை பிடிச்சே எப்படி ஒரு ஈமான் அதிகமாச்சு சொல்றாங்க அது ஈரமாக நாற்பது நாள் பாலை வனத்தில் ஒரு ஜனாசா தொங்கினா ஈரமா இருக்குமா காஞ்சி கருவாள் ஆயிரு இவருடைய உடம்பு ஈழமாக என் புதுதமா இரத்தம் வரிந்தோறி கொண்டிருந்தது நிற்கி அது கஸ்தூலியுடைய நறுமணமாக இருந்தது அஞ்சு லிட்டர் இரத்தம் நாற்பது நாள் வடிமா சொட்டுமா ஒரு தாய்க்கு வரும் சகோதரிகளை தாயிக்கு வரும் அல்ல ஒரு தாயை கேவலமாக்குறதில்லை இழிவான மூத்த கொடுக்கிறது இல்லை கேவலமான கண்ணியமான மூத்த கொடுப்பான் இப்ப நாலா புறங்களிலும் காப்பீர்கள் இதோ கலட்ட என்ன செஞ்சாங்க தூக்கி வீசினாங்க காப்பீர்கள் மின்னல் வெட்டு நேரத்தில் ரெண்டு பேரும் கண்ணை கொடுநிறைக்கு வைத்தோம் போச்சு காரியத்தை சரியாக செய்துவிட்டாய் நீ சொற்கி ஆகிவிட்டாய் அது மட்டுமல்ல நீ எப்போ குபைவை தூக்கி வீசினாயோ பூமி வெளியே விட்டது போய் பார்க்குவாங்க பூமி மூடிக்கி குபை பிரதி எல்லாத்தான பூமி பேர் எனக்கு தெரியுமா குபை பிரதி இல்லாத பூமி விழுங்கப்பட்டவர் யாரும் குறிப்பாட்டல்ல யாரும் கபன் செய்யல யாரும் கபுர்த்தோண்டல்ல யாரும் ஜனாதா கப வரலாற்றை விவாதத்தை மனிதனுக்கு அல்ல பிப்பூர் வாக்கியத்தை கொடுத்தவை இல்லை ஏழாய கழிவத்துள்ளா நாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் அறிய வேண்டும் என்று யார் முயற்சி செய்யோ ஆகிறானோ உடலை பொருளை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக அழைத்து சென்று பாடுபடுகிறானோ அவருக்கெல்லாம் தாயாகிறது சாதாரணமான காரியம் இல்லை நப்து முடாது விட மாட்டான் நீ எப்படிப்பட்ட ஆளு நீ வீடு வீடா போயிட்டு தொழில் கூடுறதா கொஞ்சம் நினைச்சு பாருத்த நினைச்சு பாக்குற செஞ்சு முறை வேலைக்கோங்க பெரிய ஆளா அபு பக்கரை தாயி அடிப்படையில் கழுத்தில பெத்த ஒட்டகத்து கொடலை போட இல்லையா நபியுடைய முபக்கான பள்ளி உகதுலீர அப்துல்லா சொல்லக்கூடிய முகத்தில் அடிச்சு அந்த இரண்டு ஆண் நபியுடைய முகத்தில் மாற்றிக்கொள்ளாயங்க மாட்டிக்கொள்ளாயிருங்க நம்ம தூசி நம்ம ஒன்றும் இல்லை நபிக்காரு நம்ம எப்படி புயல் சைத்தான் எதுவுமே தாயான விடுமா தான் என்ன பெரியவருக்கு சிறப்பு ஒரு தாய் மௌத்தா போயிட்டா அவரது ஆமால் நாமால் கூட்டப்படாது ஏன் தாயின் போறவர் இல்ல நாலு வீட் தொற்று நாலு தோட்டம் தொழுகியால உருவாக்கி மௌத்தா போனவர் புத்திசாலி நாலு பேரை தொழுகியாலியாக நாலு பேரை நாலு பேரை ஆலிமா போறான் மிகப்பெரிய புத்திசாலி வந்துகிட்டே இருக்கும் சில கேட்டு முகர் நக்கீர் வருவாங்க ஒரு தாயிரத்திலே மண் ரப்ப என்று கேட்கும் போது பற்றி கேட்கறீங்க பூர உலகத்திலையும் அலைஞ்சு திரிஞ்சு வாழ்பட்டி மறைந்த மறைந்து கொண்டிருக்கும் அல்லாஹை பற்றி பேசி பேசி மக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் யாபக படுத்தினர் ரப்பு அவங்களை காட்டப்படும் எல்லாத்துக்கும் நபியை கபூரலே காட்டப்படும் எங்க அடைகிறவோ அங்கிருந்து நபியுடைய தியான வரைக்கும் இருக்கிற எல்லா திரையம் அல்ல அகற்றிருவான் நேரடியாக நபியை பார்ப்போம் இந்த மனுஷன் யாரு இந்த மசனி சத்தம் கேட்கும் யார்ட கேக்குற அவருதான் இவருடைய நபி பூரா உலகத்திலும் அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட்டு கட்டம் பார்க்காமல் மழை பார்க்காம வெயில் பார்க்காம கொசுக்கடி பார்க்காம சாப்பாடு பார்க்காம ஒன்றும் பார்க்காம அலைஞ்சு துனியாக வெற்றி அல்லாஹ் தீன வைத்திருக்கிறான் தீரன்பது அல்லாவுடைய கட்டளை நமது உயிருக்கு மேலான கண்மை இல்லாஹி சல்லாஹலை வாழ்க்கை வழிமுறை என்று கூற உலகத்திலும் செய்தான் அமெரிக்காவிலும் இதே தான் இங்கிலாந்திலும் இதே இதே தான் இந்தியாவில் இதே உலகத்திலும் அவனுடைய நபி முகமது இந்த சிறப்பு அல்லது சாதாரணமான காரியம் இல்லை நல்லோ விட்டாயி தாயா ஆகிறது பூமிக்கு மேலே அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய அல்லாஹ் கோபத்தில் உச்சகட்டத்தில் இருப்பான் நாம செங்க பாவத்தை பார்த்து அல்லா மிகப்பெரிய கோவத்தில் இருப்பான் சாதாரணமான கோபம் இல்லை உலகத்தில் அல்லா ரஹ்மான் மவுத்துக்கு பின்னால கயாமத்தில் அவன் ரஹீம் நல்லவர்களுக்கு மட்டும்தான் கேள்வி செய்வான் மிகப்பெரிய கோவத்தில் உச்சகட்டத்தில் இருப்பான் வச்சு கொள்ளுங்க ஒரு தாய் அல்லாவுடைய கோவத்தை கூட இல்லாமல் போய் சஜிதால் மழை சுமதி சூட்டு தாங்க முடியாது ஒரு தென்னை மரத்துடைய உயரம் அல்லது ஒரு மொலம் அதிக சூரிய இருந்தா எப்படி இருக்கும் செம்பு தர என்ன செய்ய சொல் கேள்வி கணக்க ஆரம்பிச்சிருக்க பார்க்க முடியல கேள்வி கணக்க ஆரம்பிச்சு கொண்டாங்க கேள்வி கணக்க ஆரம்பிக்க ஒரு உம்மத்தை கொண்டாங்க என்று சொன்ன உடனே ரசூல் அவர்களுக்கு பின்னாலே எல்லாம் நபிமார்கள் ஒரு நபிமான பிறகு உலகத்திலே சிறந்த ஒரு மனிதன் ஒரு தாய் என்று சொன்னால் செய்தான் அவங்களை இழுத்துக் கொண்டு போய் என்னுடைய உம் சேர்ந்தவர் அல்லாஹுடைய கோம் அப்படி அரங்கில் அபூபக்கரை பார்த்த உடனே அல்லாவுடைய கோம் அப்படி அரங்க அடுத்ததா இவரும் அலித் அல்லாஹில கோமெல்லாம் அல்லால் சொல்லு சொல்லுங்க கண்ணியுர்களே நாமப்புடும் தாயே அழஞ்சி திரிஞ்சு பாடுபடணும் கண்ணியம் என்பது மேலென்று கண்ணியத்தை அலைஞ்சு பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பள்ளிகளும் காலமானது கஷ்ட போகுது வருது பூரா பள்ளிகளும் இருபத்தி நாலு மணி நேரம் அமலுக்கு அமலுக்குரியதாக மாறிக்கொண்டு வரக்கூடிய அலமது இல்லா ரெண்டு ரெண்டு நாள் சரி ஹல இல்லாஹ இல்லல்லாஹ இல்ல அஸ்தகஃபிருல்லாஹ இல்ல நபி சொல்லி தந்ததே அத்தல்க ஜன்னா மன அஊது பிக்க மின்னா இந்த நான்கு துஆவை அதிகமாக ஓடுங்க எங்க ஓதுறது அத வஸிமக்கறன் ஓவள பாத்தே பொண்டாடி மாப்பிளை நேரா போதே வஸிமக்கறன் ஓவள பார்க்கறாங்க அங்க முஸ்லீங்களை அடிச்சு கொண்டிருக்கான் மாப்பிளை பொண்டாடி வஸிமக்கறவ பாத்துறாங்க அல்லாஹ் காப்பா அது எப்படி मुसीबत தராம இருக்கும் சமுதாயத்துக்கு அல்லாஹ்வோட உரிய எங்க வர போகுது வஸிமக்கற ஹராம் இல்லையா வாங்கிய ஹால் இல்லையா ਉਹ பஞ்சாபி காட் ஓதறத இல்லையா இமாற இல்ல அவர் அவையில ஆம்புல பாரு எப்படி போடுறான் எப்படி புரியும் சிங்கம் இவருக்கு ஐ தெரியாது இவன் நினைக்கிறான் நினைக்கிறான் அதே மாதிரி ஆப்பாத்தனும் வீட்டுக்கு வாரம் வியாபாரம் செஞ்சிட்டு கஷ்டப்பட்டு சாப்பாடு எங்க குசில்ல எடுத்து தின்னு நீங்கல இல்ல அவளை ஒவ்வொரு பாத்துட்டு வாரு சூரியபக்தா ஒவ்வொரு பாக்குறா சுயபக்தா அல்ல உன் தம்பியா இவளுக்காக கேட்கிறதுக்கு துணிவில்லை உப்பு இல்லாட்டி கோவம் வருது துணி துறைக்கு இல்லாட்டி கோவம் வருது வீட்டை வீட்டில் சுப்பிராயாட்டி கோவம் வருது அப்படி சுபகம் துணுகாம தூங்குறாள் கோவம் வந்து உள் நாட்டி ரோசப்படும் நாம் அது தூங்க இல்லாம தூங்குறான் வெளியே போறான் மீன் விற்க வர சோம பாட்டை யாரு மீன் வாங்கறது நம்ம இல்ல தரசி என் வாங்கி கொடுத்தான் செய்யறது சகோதரர்களே இமான் வந்து விட்டால் இபாலத்துல ரோஷம் வரும் ரோஷம் வரும் பெண்கள் மிகவும் மோசம் ஆயிட்டாங்க பெண்களுடைய நிரம்பி மிகவும் மோசமாயிருச்சு போட்டு பாருங்க சூரிய எப்போதெல்லாம் நம்ம பாத்திமாவும் ஆயிஷா அப்சாவும் சபியாவும் காப்பாத்த போட்டுங்க போயிடுச்சு எங்களை விட்டு வைப்பதற்கு வைத்திருக்கிறானே அவனுடைய பெரிய கிருப நம்ம செய்யற வேலைக்கு அந்த செய்தாலும் வேற யாரு யாரு கேட்கறா சபியா உம் குன்சு முருக்கையா எல்லாம் இருக்காங்களா அவங்க மாப்பிள்ளாரு சூரியன் கேக்குறது தொழுறது அவரோட தொழுறதான் அது பொழுது போட்டா தொழுறதே உன்னொத்தி சொல்றேன் கிடைக்கல ரெண்டரைக்கா சொல்லுறதுக்கு நான் ஏத்துக்கட வச்சேன் இதனை நேற்று தான் வைக்கிறாங்க என்னத்துக்கு அல்லாஹன் அவரோட தொடர்பு கிடைச்ச உண்டு தொழுகை இப்படி ஆயிருச்சு கடைசில அல்லாஹ காப்பாற்றணும் ஈமானை படிக்கணும் சோதனை ஈமான படிக்கணும் நம்ம பெண்களுக்கு படிச்சு கொடுக்கணும்